வணக்கம் நீ எந்திலே நற்றினியின் சரித்தரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு அமெரிக்க புரட்சிப் போர் ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு குவாத்தமாலாவில் ஏழு ரிக்டர் அளவுகள் கொண்ட நிலநடுக்கம் தாக்கியதில் இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கனடாவின் டொராண்டோ நகரத்தின் பெரும் பகுதி தீயினால் அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு பாலஸ்தீனர்களின் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான முதலாவது கிளர்ச்சி தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு உருது மற்றும் வங்காள மொழி ஆகிய மொழிகள் பாகிஸ்தானின் தேசிய மொழிகளாக அறிவிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அமெரிக்காவின் அயோவா என்ற கப்பலில் பீரங்கி மேடை ஒன்று வெடித்ததில் நாற்பத்தி ஏழு கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்தில் டாவிடியன் என்ற மதக்குழு ஒன்றின் கட்டிடத்தை 51 ஓரு நாட்களாக சுற்றி வளைத்த அமெரிக்க எஃபிஐ அமைப்பின் முற்றுகை கட்டிடம் தீ பற்றியதை அடுத்து முடிவுக்கு வந்தது மதக்குழு தலைவர் டேவிட் கொரேஷ் உட்பட எண்பத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மனியின் நாடாளுமன்றம் பெர்லின் நகருக்கு மாற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேபாளத்தில் மன்னராட்சியை எதிர்த்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓறாம் ஆண்டு முதலாவது விண்வெளி ஆய்வுக்கூடமான சோவியத் ஒன்றியத்தின் சல்யூட் ஒன்று விண்கலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டது விண்வெளி ஆய்வுக்கூடம் சல்யூட் ஒன்று விண்வெளி ஆய்வுக்கூடம் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதலாவது செயற்கைக்கோளான ஆரிய விண்ணுக்கு ஏவப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விபரம் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜோசே ஐசாக்கிர் நோபல் பரிசு பெற்ற எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு கிளென் சீபொர்க் நோபல் பரிசு பெற்ற அமெரிக்க வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முகேஷ் அம்பானி இந்தியாவின் தொழிலதிபர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு சார்லஸ் டார்வின் பரிணாம கோட்பாட்டை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பியரி கியூரி நோபல் பரிசு பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அன்னை பூபதி ஈழத்தில் உண்ணா நோன்பிருந்து உயிர் நீத்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஓக்டாவியோ பாஸ் நோபல் பரிசு பெற்ற மெக்சிகோ எழுத்தாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சிவந்தி ஆதித்தன் தினத்தந்தி நாளிதழ் உரிமையாளர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சே குப்புசாமி தொழிற்சங்க தலைவர் இன்னாலின் சிறப்புகள் தமிழ் ஈழம் நாட்டு பற்றாளர் நாள் சியராலியோன் குடியரசு மற்றும் சைக்கிள் தினம் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நேயர்களே